நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் பகுதிக்காக சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பற்கள் ஐந்தாறு முந்திரி தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு முளைக்கட்டிய பச்சை பயிர் தேவையான அளவு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் பீஸ்ட் அரை ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் அரை ஸ்பூன் ஹனி ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப ஸ்பிரிங் ஆனியன் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு மைதா கால் கப் ஹாட் கார்லிக் சாஸ் தேவையான அளவு டொமேட்டோ கேட்சப் செய்முறை நம்ம முதல்ல சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிடலாம் பூண்டையும் சாப் பண்ணி வச்சிருவோம் கேரட் பனி மிளகாய் மட்டும் எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாம் டாப்லாம் டாப்பாத்த வச்சுட்டு அடிகாரமான பாத்திரம் வச்சிருவோம் பாத்திரம் காய்ச்சதும் எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய்ச்சதும் முந்திரி போட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி வறுத்துட்டு அது பூண்டு பற்களை போட்டு அது நல்ல கட் பண்ணிட்டு அந்த பூண்டையும் வதக்கிப்போம் பூண்டு வதங்கினதும் வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம்ல பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் உன் தப்புல கேரட் போட்டு நல்லா வதக்கிப்போம் கேரட் வாதிகிறதும் முட்டை ஸ் போட்டு கொடை மிளகாய் போட்டு வதக்கிடுவோம் நல்லா காயெல்லாம் வதக்கிடுவோம் பச்சை பயிர் முளைக்கெட்டிய பயிருக்குள்ள அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு மிளகு தூள் போட்டுலாம் சில்லி பிளேக்ஸ் பேஸ்ட் போட்டுடுவோம் ஷேஷ்வான் சாஸ் சோயா சாஸ் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் தனி ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கலந்துட்டு உப்பு ருசிக்கு ஏத்த மாதிரி போட்டு கலந்துட்டு கடைசியா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுடுவோம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஒரு கப்பில் இந்த மைதா கால் கப் சொல்லிக்கலாம் அதை வந்து கப்பில் போட்டு அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கம் மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் கொ எடுத்து வச்சுக்கிட்டு நடுவில் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா கிரேவி அந்த காயெல்லாம் போட்டு அதை எடுத்து அந்த ஷீட்டில் நடுவில் வச்சுட்டு நம்ம எண்வலப் ஃபோல்டு பண்ணுவோம் இல்லையா அது எண்வெலப் மடிக்கிற மாதிரியே மடிச்சுட்டு நல்லா ஃபோல்டு பண்ணி எங்கேயும் கேப் இல்லாமல் மடிச்சுட்டு இதை மைதா எடுத்து கொஞ்சமா எங்கே கேப் இருந்தாலும் எடுத்து சீல் பண்ணிவிடுவோம் நல்லா ஓட்டிட்டு அப்படி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிச்சோன்னா அது வந்து காய்ஞ்சிரும் அப்படி எடுத்து பிளேட்ல வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் வானல் எண்ணெய் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் இதை போட்டு அதுல ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அதாவது உள்ள எல்லாம் வெந்துடுச்சு இல்லையா மேலே மட்டும்தான் வேகணும் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துட்டோம்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி டிராகன் ரோல் தயார் இதை வந்து நம்ம ஹாட் கார்லிக் சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கச்ச வச்சுட்டு இந்த டிராகன் ரோலை கட் பண்ணிட்டு அதை டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பாபா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்